மற்றும் சூழ்ந்து கொள்கிறார்கள் அவர்களை அதாவது திக்கர் செய்பவர்களை இறையருள் மூடியிருக்கும் அவர்கள் மீது அமைதி இறங்கும் அவர்களை பற்றி தன்னிடம் அதாவது வானவர்களுடன் அல்லாஹு நினைவு என்று நபி சல்லு அல்லாஹு அலிஹல்ல அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு பூஜ்யம் பூஜ்யம்